முப்பத்தஞ்சாவதுலோக்கம் அதுவைதான் சுஷுக்கு தீயம் பம்மலோக்கம் சமந்த அநத்விடபாச்சாத்தம் சைதபிஹ் <coughs> <coughs> இந்த அைதானத்தினால மனதை இல்லாமல் செய்த மனது அதனுடைய தன்மை உடையதாக இல்லாமல் குறைப்பார் மனது அதனுடைய பந்தகத்தன்மையிலிருந்து விடுபடுவதற்கான உபாயத்தை உபதேசம் பண்றார் அமனி பாவகா அது ஜீவனே ஆத்மாவை பந்தப்படுத்துகிறதுன்னு நம்ம சொல்றோம் அந்த பந்தப்படுத்துற மனசை பந்தப்படுத்தாம கன்றது ஆத்ம சத்தியானுபோதேன ஆத்ம ஜானத்தை கொடுக்கறதன் மூலம் அதை பந்தப்படுத்தாம கன்றது அதுக்கு பேர் தான் அமனிபாவம் இதை வந்து சுசுப்திக்கும் ஜாகிரத அவஸ்துசுத்தில இருக்கிற அமனிபாவம் அது சுவாபாவிகம் பந்தக பீஜம் அது பந்த உண்டு பண்ணக்கூடிய விதையோடுதான் தூங்கின் இருக்கு இங்கே அப்படி இல்லை ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற அமனிபாவம் ஏன் வச்சுக்கணும் ஞானிக்கும் ஞானம் அறிஞ்சதுக்கு பிறகு தூங்கினா அது பந்த பீஜம் இருக்கும்னு அர்த்தம் இல்லை ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற அமனிபாவம் என்பது எனது ஜ அமனிபாவம் என்பது அது ஞானத்தினால பாதிக்கப்பட்டது இந்த மனசு அது அபந்தகம் மனஹா அமனிபாவகா அப்படின்னா அபந்தகம் மனஹா பந்தம்படுத்த முடியாது சுகத்தினாலேயோ துக்கத்தினாலே எந்த விருத்திகளாலேயும் பந்தப்படுத்த முடியாது சத்வருத்திகளாலும் பந்தப்படுத்த முடியாது அசத்வருத்திகளாலும் பந்தப்படுத்த முடியாது கலந்து மிஸ்ரமா இருந்த மிஸ்ரவருத்திகளாலையும் பந்தப்படுத்த முடியாது எல்லாத்தையும் போன்று சத்வத்தி அசத்வருத்தி மிஸ்ரவருத்தி மிஸ்ரவருத்தின்னா என்ன அர்த்தம் சத்தும் அசத்தும் கலந்து ஒரே நேரத்தில் இருக்காது ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கும் இது எதுவும் மாறி இருக்கலாம் ஆக இப்படிப்பட்ட இந்த மனச மனசை இல்லாமல் பண்றதுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் சத்தியம் போயுறது சத்ருத்தி அசத்விருத்தி மிஸ்ரவிருத்திக்கெல்லாம் சத்தியத்துவம் இல்லாமல் போய்விடுகிறது இதுதான் அமனிபாவம் இந்த ஞானத்தை அடைஞ்சது பிறகு ஒருத்தன் தூங்கிட்டு பழைய எழுந்தான்னா அது போயிடுமா இருக்குமான்னு கேட்கப்படாது இந்த ஞான பீஜத்தோடு அவன் எந்தாகிரத அவஸ்தில எந்த ஒரு ஆத்ம சத்தியானுபோதம் கிடைத்ததோ அந்த ஆத்ம சத்தியானுபோதத்தோடுதான் ஒருத்தன் ஆத்மசத்தியானுபோதிருக்குஅதே சேம் அந்த கரணத்தில் இருக்கு அதுவும் விற்தி ரூபமா தான் இருக்கு இந்த என்னது அசத் சத்வி அசத்வருத்தி மிஸ்ரவிருத்தி என்ன விற்பின்னா பிரம்ம ஜான விற்பி பிரம்மாத்ம ஞான விறத்தி இருக்கு இந்த பிரம்மாத்ம ஜத்தானது சத்த்தி அசத் விருத்திய ஒண்ணும் இல்லாம பண்ணிடு அதுக்கு உயிரே இல்லாம பண்ணிடுறது அது மிச்சியான்னு புரிஞ்சுட்டு இருக்குணும் இந்த ஆத்ம ஜான விருத்தியும் இருந்தாலும் இந்த மித்யா விருத்தி அந்த மிச்சியாவிருத்தி எல்லாம் என்ன பண்றது உயிர் இல்லாமல் பண்ணிவிடுறது ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் அது ஆத்மா சத்தியங்கிற ஞானம் வந்து சத்தியமா மிச்சையா அப்படின்னு கேட்டா அதுவும் மிச்சதான் ஆத்மா சத்தியங்கிற ஞானம் இருக்கு அந்த ஜானம் சத்தியமா மிச்சயா கேட்டா அதுவும் மிச்சதான் ஆனா அந்த மிச்சா விர்த்திக்கு என்ன பலம் இருக்குன்னா மற்ற மிருத்யாவிய அழிக்கிற சக்தி அதுக்கு இருக்கு அந்த மற்ற மிருத்யா விரத்திக்கு மதிப்பு தராத ஒரு சக்தி அந்த விற்பிக்கு இருக்கு ஆகையினால இதுதான் அமனி பாவகா இப்போ என்னாகிறதுனா இந்த ஜானத்தோடு ஒருத்தன் தூங்குறான்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து மாண்டிக்கு தினமும் படிச்சுட்டு இருக்கோம் ராத்திரி தூங்கின உடனே காலம்பிரி எழுந்த உடனே நேச்சராக இப்போ எல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமான் எப்படி வந்து அக்ஞானம் வந்து ஆத்மா அஜ்யானத்தோட உறங்கி எழுந்தோமோ அது மாதிரி பாண்டி இந்த எப்படி இந்த அக்ஞானம் இருந்ததோ அஜ்யானத்தோட உறங்கி எழுந்துட்டு அதே மாதிரி ஞானத்தோட உறங்கி எழுவோம் அவ்வளவுதான் வித்தியாசம் இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அனுபவத்தில் அபரோக்ஷமா பிரத்யக்ஷமா புரிகிற விஷயம் இதில் ரொம்ப வியாக்கியானம் வேண்டியதே இல்லை ஆனாலும் சொல்ல வேண்டி இருக்கு ஆஹ வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னால ஆத்மாவை பற்றின தூங்கி தூங்கி எழுந்துட்டு இருந்தோம் வேதாந்த படித்து ஒரு தீவிர மூக்ஷுவாக தீவிர ஜிஜியாசுவாக இருந்து சரியான குருக்கிட்ட சரியானபடி முறையாக படிச்சா அந்த ஆத்ம ஜானோடையே தூங்கி ஆத்ம ஜானத்தோடையே மொழிப்போமே தவிர ஆத்மானத்தோட தூங்கி ஆத்ம ஜானத்தோட மொழிப்போம் சொல்ல முடியுமா என்ன ஆக அஜானத்தை நாசம் பண்றது அவஸ்தை எந்த அவஸ்தாவஸ்தையா சுசுப்தி அவஸ்தையா ஜாகிரத அவஸ்தையா என்ன சில பேருக்கு சொப்னாவஸ்தையில் ஆறுதன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆகையினால அதாவது ஜாகிரத தான் அஜானம் ஜம் ஆம ஜனம் அழிக்கப்படுது ஆக எந்த அவஸ்தையில் அழிக்கப்பட்டதோ அது எல்லா அவஸ்தையிலும் அழிக்கப்பட்டது தான் வச்சுக்கணும் சில சமயம் ஸ்வப்னத்தில் வர்றதே அஜானத்தோடு இருக்கிற மாதிரி அது வாசனா பிரபஞ்சம் அது ஜென்மா என்ன ஜென்மாவிலே எப்படி தெரியாது அதனால நமக்கு அதுவும் ஜாகிரத அவஸ்தைக்கு வந்துவிட்டா அத சத்தியம் நினைச்சிட்டு அவஸ்திரே நிச்சயம் தாங்க முடியாது ஆகையில ஒருவேளை வேதாந்தம் மறந்து போன மாதிரி இருக்கா வராது அப்படி இருந்தா ஒழுங்கா முறையா பண்ணினா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சரி ஏதோ வந்ததுன்னே வச்சுப்போமே ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை ஜாகிரத அவஸ்தை இருக்கிற அளவுக்கு நமக்கு சொப்னாவஸ்தை நம்ம கண்ட்ரோல்ல இல்லை ஆகையினால சொப்னாவஸ்தையில் அப்படி ஏதாவது சொல்லப்போனால் ரொம்ப தீவிரமா இருந்தால் நம்ம மனசில் இருக்கிற இந்த ஜாக்கிரதாவஸ்தில இருக்கிறதுனுடைய பலந்தான் சொப்னாவஸ்தையில் வெளிப்படும் அங்கேயும் உபனிஷத்தை ஏதாவது படிச்சுட்டு இருப்போம் ஏதோ ஒரு மந்திரத்தை படிச்சுட்டு இருப்போம் இந்த மந்திரத்துக்கு ஏதோ ஒரு அர்த்தம் கேட்டுருப்போம் எல்லாம் அங்கேயும் நடக்கும் ஏன்னா இதோட இம்பேக்ட் தானே ஜாகிரதாவஸ்தாம் எத் திருஷ்டம் தஜ் ஜனிதவாசனையா பிரபஞ்சே ய பிரீயத்தை யகாவா யாவா மறந்து போயிடுச்சு அவ அப்படின்னு தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம் ஜாகிரத அவஸ்தாம் எது திருஷ்டம் எத் ஷ்ருதம் து ஜன வாசனையா நித்ராசமே யா பிரபஞ்சா பிரதீயத்தே சாஸ்வப்னாவஸ்தா ஸ்வப்னாவஸ்தாவுக்கு லட்சணம் படிச்சிருக்கோம் ஜாக்கிரதாவஸ்தையில் நம்ம வருஷக்கணக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமாக வேதாந்தத்தை படித்து சொல்லிக்கிட்டே இருந்தோமான அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜீவன் வாழ்க்கையில் இதுதான் நமக்கு பிரதானம்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தோமான ஸ்வப்னத்தில் எது வரும் அண்ணலட்சுமி கட்டடமாக வரும் வரதில்லை எனக்கு வரதில்லை ஏதோ ஜாக்கிரதா அவஸ்தையில விவகாரம் பண்றத பேசும் அவ்வளோ பலமா இருக்கிறது அந்த விற்பி தானே வரும் எந்த விற்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் வரும் பெரும்பாலும் அதையும் மீறி வந்ததுன்னா அதை பத்தி நமக்கு ஒன்றும் தாற்பயமே இல்லை ஆக இது ரெண்டையும் ரொம்ப அழகா பிரிச்சு சொன்னார் சொப்னா சுசுக்தி சுசுக்தி அவஸ்தையில் இருக்கிற அமனிபாவத்துக்கும் ஆத்ம சத்தியானுபோதத்தினால ஏற்படுற ஜாகிரத அவஸ்தில இருக்கிற அவனிபாவத்துக்கும் வித்தியாசம் சொன்னார் சொன்னார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா இந்த பிரம்மனுடைய ஸ்வரூபத்தை விளக்கி சொன்னார் என்ன அது சுசுக்தியில இப்படி இல்லைங்கிறதுக்காக வேண்டி ஜாகிரத அவஸ்தையில் விளக்கி சொல்றாரு அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அநாமகம் அரூபகம் சரி விபாதத்துக்கு ஒரு விஷயம் என்னன்னா அது சூன்யம் அல்ல பிரகாசி பிரகாசகம் சைதன்யம் அறிபடும் பொருள் நீ அல்ல அறிபடா பொருள் அரிபடா பொருள்னா சூன்யம் அறிபடும் பொருள் நீ கைவல்ய நவநியத்தில் இருக்கு அறிவுக்கு அறிவு வேறு உண்டு என்று எண்ணும் அறிவற்ற புதற்க மூடற்கு அனவஸ்தை பலமாய் தீரும் அறிபொருள் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் அனுபவித் அறிபடும் பொருள்னா என்ன நாம ரூபங்கள்லாம் கிடையாது அரிபடா பொருள் நீ அல்லா என்ன அர்த்தம் சுசுத்தில ஒன்னுமே தெரியலேன்னு சொல்றோமே ஜாக்கிரத அவஸ்தையில எல்லாத்தையும் நீக்கி விடுன்னு சொன்னா சூன்யம் சொல்றோமே அறிபடா பொருள் நீ அல்லை அதனால தான் அந்நேவா என்று சொல்லி அது அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது இது சுஷ்ருவ பூர்வேஷாம் ஏனஸ்தத் விஜச்சிரே ஆகவே அறிந்ததைக் காட்டிலும் வேறானதுன்னா என்ன அர்த்தம் அறிந்தது அறியாது அறியாதுன்னா என்ன அபாவம் உபதேசத்துக்காக சொல்றோம் அப்புறம் விஷயம் புரிஞ்சாச்சுன்னா அது விற்பிபாவமும் அபாவமும் மிச்சிய விற்பிபாவ அபாவ சாட்சி அப்படி மிஸ்ய மௌனமே அவசிஷத்து அங்க விஷயம் புரிஞ்ச உடனே தானே மௌனம் வந்து விடுகிறது சக்ருத்ங்கிறதுக்கு திரும்ப ஒரு அர்த்தம் சொல்றேன் சக்ருத் விபாத்தம் பிரகாசமான எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டிருப்பது பிரகாசித்துக் கொண்டிருப்பது தசிய பாசா இதம் சர்வம் விபாதி அதனுடைய பிரகாசத்தினால் அல்லவோ இவைகளெல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன அப்புறம் சர்வம் இவனே எல்லாமே இவன் தான் தெரிஞ்சதுக்கு பிறகு ஆத்மாவது அனாத்மாவது ஆத்மான விவேகமாவது எல்லாம் ஒண்ணுதான் சர்வஜம்னா எல்லா ஜட வஸ்துக்களும் உண்மையில் ஜடம் அல்ல காணப்படுற வஸ்து எல்லா ஜட வஸ்துக்கள் அத்தனையும் சேதன பிரபரஞ்சம் அச்சரப்பிரபஞ்சம் சேதன பிரபஞ்சம் அச்சேதன பிரபஞ்சம் சர்வ பிரபஞ்சமும் இந்த பிரம்ம சைதன்யம் சுத்த சைதன்யத்தில் கற்பிக்கப்பட்டதுதானே மாயையா கல்பித்த மனசா கல்பித்த ரொம்ப அழகான இது சுங்கராஜன் பிரிச்சிருக்கிற விதம் அனைத்துமாக அறிவாக இருக்கிறார் அனைத்துமாகவாக இருக்கிறார் அனைத்திலும் அறிவாக இல்லை அனைத்துமாக இருக்கிறார் அறிவாக இருக்கிறார் ஆன பொருள்கள் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவு நர் ஜோதி நான் பாரதியார் அதை நம்ம இப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும் எல்லாத்திலையும் அனைத்திலும் சொல்றது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை ஆனால் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் வேற துவைதம் அத்வை அனைத்துமாக இருக்கும் அறிவே நான் அப்படி சொன்ன அத்வைதம் பூர்ணமா விளங்கணும் நோபசார கதஞ்சன இதுக்கப்புறம் ஒரு சாதனையும் கிடையாது வுக்கிவாரம் கிடையாது வைதிக்கவஹாரம் கிடையாது நோபச்சார்கதஞ்சனங்கிறது நீங்கள் பல விதமான அர்த்தம் பண்ணிக்கலாம் வவஹாரங்க கிடையாது உபச்சாரிய உபச்சார உபகரணம் உபச்சார்கத்தூப்பரேக்கரேக்கார நித்துபுத்துஸ்வாவது கதஞ்சனவித்தாசு விட்டதால் யதொரு உபச்சாரம் இல்லை சமானம் என்ற கிடையாதுங்க சமானாதி உபச்சார அவரோட எங்கே எதற்கு உபயோகப்படுதுன்னு தெரிஞ்சு சொல்கிறார் அதாவது உபச்சாரம்னா இங்கே என்ன வேதாந்தத்துக்கு வந்துவிட்டான் விட்டுட்டு தானே வந்திருக்கான் நிர்புண பிரம்ம விசாரத்துக்கு தானே வந்திருக்கான் இங்கே உபச்சாரா நாம விசாரா நாஸ்தி ரொம்ப டீப்பான மீனிங் நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா என்ன ஆரம்பிக்கிற போது உபாசனாஸ்ருதோ தர்மஹா காய்க கர்ம பூஜை கிடையாது அர்க்யம் சமர்ப்பையாமி ஆச்சரணியம் சமர்ப்பியா ஸ்நானம் சமர்ப்பையாமி ஸ்நானானந்திரம் ஆச்சம் நியம் சமர்ப்பயாமி வஸ்திரோபித உத்தரிய ஆபரணம் அக்ஷதம் சமர்ப்பியா இந்த உபச்சார கதஞ்சன கசிய அவஸ்தாய் இத்தர்த்த அடைஞ்சுட்டானே அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு அதுக்கப்புறம் என்ன மலையை ஏற் மலையில ஏறுற வரைக்கும் தடியை ஊனி ஏறுறோம் மலைக்கு மேலே போனதுக்கு அப்புறம் இது ரொம்ப இது வரைக்கும் வந்தது அதனால இதை விடவே கூடாது அப்படின்னு தலைக்கு மேல வச்சு உட்காந்துட்டே இருக்குதான் தூக்கி போட வேண்டியதான உபசாரம் எல்லாம் பாஹ்ய உபசாரம் குட்டீச்சக சன்னியாசிக்கு நம்ம வந்து வெளியில பண்ணோம் இல்லையா சாஸ்திரத்துல எப்படி போட்டு தெரியுமோ குட்டீச்சக சன்னியாசிக்கு பகூதக சன்னியாசிக்கு ஹம்ச சன்னியாசிக்குதான் பாஹ்ய பூஜை ஹம்ச சன்னியாசிக்கே ஒரு சில பேர் இப்படி சொல்கிறாங்க வெளியில் பண்ணுற பூஜை பரமஹம்சன்னியாசிக்கு அது அவதூத சன்னியாசிக்கு எல்லாம் சொல்ல போனால் அந்த குரூப்பில் இருக்கும் ஏதோ மற்ற சம்பிரதாயம் பண்ணி நிறுவான் இருக்கும் பரமஹம்சன்னியாசிக்கு மானசீகமாக வியாச பூஜை பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கு பாக்கியமாக பண்ண சொல்லலை இந்த புஸ்தகத்தை எடுத்து படித்தா அப்படி தான் போட்டிருக்கு ஆனால் என்ன பண்ணுறது நான் மனசில் பண்ணுற மடத்துக்குள்ளே இருந்துட்டு நான் மனசுக்குள்ளே பண்ணுறேன்னா யாருக்கும் தெரிய போகிறது ஆயினால சரின்னு வெளியில் பண்ணிச்சிருக்கோம் பரமஹம்சன் அவதூத சந்யாசிக்கு மானச பூஜையும் கிடையாது அதுவும் பரமஹம்ச விவிதிஷா சன்னியாசிக்கு தான் மானச பூஜை பரமஹம்ச வித்வத் சன்னியாசிக்கே கிடையாது அவதூத சன்னியாசி பற்றி கேட்க வேண்டாம் ஆனால் மடம் பீட்டம் பக்தர்கள் விவகாரம் அப்படிங்கிறதுனால எல்லாம் வச்சிருக்கு நோபார கசஞ்சன உபசாரம் கிடையாது அப்பா அது வந்து பாக்கிய பூஜையும் கிடையாது லௌகிக்க விவகாரமும் கிடையாது வைதிக விவகாரம் எந்த உபச்சாரமும் கிடையவே கிடையாது சங்கராச்சாரியா இந்த பிரம்மனை தியானம் பண்ற உபச்சாரம் கூட கிடையாது நிதித்தியாசனம் கூட கிடையாது அப்படிங்கிற பிரம்மனுக்கு நிதித்தியாசனம் உண்டோ பிரம்மனுக்கு நிதித்தியாசனம் இல்லேன்னு தியானம் பண்றதுதான் நமக்கு நிதித்தியாசனம் புரியுது இன்னும் ஒரே குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தியானம் பண்ணணுமா வேண்டாமான்னா பண்ணணும் எதுக்காக பண்ணணும் மனசுக்காக பண்ணணும் ஆத்மாவுக்காக தியானம் தேவையில்லை நம்ம மனசுக்காக தேவைப்படுறது ஆனால் யாரு நித்தியசித்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஆத்மான்னு புரிஞ்சாச்சு புரிஞ்சதுக்கு பிறகும் மனசுக்கு நம்ம வந்து சத்தியம் போயிடுதுன்னு சொன்னா கூட அந்த சத்தியத்துவம் ஸ்ட்ராங்காக போகணும் இல்லையா அதுக்கு அது வேணும் அழுத்தமா வேணும் அதுக்கு தேவை அந்த மித்யாத்துவ தார்டியார்த்தம் சத்தியத்துவ தார்டியார்த்த ஆத்ம சத்தியத்துவ தார்டியார்த்தம் அனாத்வமி தார்டியார்த்தம் அனாத்மனி தியானகம் தியானம் கர்த்தவியம் அதனால இதுக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம் செய்வனும் இல்லை தியானிக்கப்படும் பொருளும் இல்லை தியானமும் இல்லை அப்படின்னு தியானம் எனக்கு சாத்தியமும் இல்லை சாதனமும் இல்லை நான் சாதகனும் இல்லை நாஸ்தி மம சாதனம் சாத்தியமபி நாஸ்தி இப்படியே சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் இதுவும் தேவை அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன சகஜ சமாதி என்ன என்ன சகஜ சமாதினு சமாதி வந்து என்னது பஷ்யன்னு ஷ்ரிவன்னு ஸ்பிருஷன்னு கச்சன்னு அஷ்ரன்னு ஸ்வபன்னு ஸ்வசன் பிரலப்பன்னு விசிறுஜன்னு உன்மிஷன் நிமிஷன் இந்திரியாணி இந்திரியர்த்தேஷு வர்த்த இது தாரையன் கிச்சித் கரோமி இது ஒரு பொழுது நான் பண்ணுறேன் நினைக்கவே மாட்டான் எல்லாம் படிச்சிருக்கோம் கீதையில் அதனால் எனது தத்துவ வித்து குணகர்ம விபாகோ மஜெ ரீகல பண்ணி அதனால உபச்சாரம் கிடையாது சொல்றது தான் ரொம்ப இதாக இருக்கு என்னது சமாதானாதி உபச்சாரமும் கிடையாது கர்த்தவியசம்பவ அவித்யா நாசகா இத்தியர்த்த அரியாமை அடியோ அடியோடு அகன்று விட்டது ஞாபகம் உச்சுங்க எல்லாம் இந்த ஸ்லோகம் படித்த உடனே ஏற்கனவே நமக்கு இருக்கிற சோம்பேறித்த சௌரியமாக போயிடும் சில சமயம் இதெல்லாம் பார்த்தவொடனே ஆஹா பார்த்தீங்களா இதெல்லாம் உபச்சாரமே வேண்டாம்னு சொல்லி அதனால நான் சாப்பிட்டுட்டு ரூமில் பேசாமல் தேவைப்பட்டா தூங்குவேன் இல்லாட்டி எழுந்து வருவேன் இப்படி இப்படி பார்ப்பேன் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இதுதான் இதை படிச்சுட்டு விபரீதமா அர்த்தம் பண்ணிடும் கிருஷ்ண சொல்றே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திருஷுலோன மூணு லோகத்திலே எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது ஒன்னும் கிடையாது நான் அவாத்தம் அவாப்தவ்யம் அடையாத ஒன்றை அடைய வேண்டியதுன்னு எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா வாழ்க்கையில் ஆனா பாரு நான் எவ்வளவு ஆக்டிவா இருக்கேங்கிறேன் கர்மணி பர்மணியேவ அகம் வார்த்தேன் எப்படி இருக்கு வரும் திருஷு லோகேஷு கிஞ்சன நாஸ்தி அபாப்தவியம் ஆப்தவியம் கிமப்பி நாஸ்தி அடையாத ஒன்றை அடையணுங்கிறது எனக்கு கிடையாது ஆனா நான் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கார் அதனால எப்பவும் என்னன்னா துவைத்த வேஷத்தை போட்டுண்டு அத்வைத்தியா வாழும் துவைத வேஷத்தை போட்டுண்டு தர்மமான துவைத்த வேஷத்தை போட்டு அத்வைத்தியா இந்த உலகத்தில் இருக்கணும் நம்ம உள்ள யாரு பரிபூர்ண அத்வை கார்கெல்லாம் உள்ளுக்குள்ள போன அத்வைதி அத்வைதி ஆனால் வெளியில எப்படி கண்ணப்பன் ஒப்பதோரன் பின்மை கண்டவின் என்ன பண் என்னொப்பில் என்னையும் மாட்கொண்டு எல்லாம் பாட்டில் தான் பாடும் அதுதான் சாயங்காலம் திருக்குறள் வகுப்புக்கும் மாண்டவக்கியத்துக்கு இருக்கிற அஜகஜாந்தர வேதம் மாண்டவக்கியத்தையும் ரெண்டையும் கேட்கறவங்களுக்கு தானே அது தெரியும் அதுக்கு மாத்திரம் வரவங்களுக்கு இந்த இந்த இந்த இந்த ஃபேஸ் தெரியுமா இந்த பக்கத்து ஃபேஸே தெரியாது அதுதான் புரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் அதனால் எப்பவும் அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்ம வந்து இந்த குழந்தைங்களா நம்மளை பார்த்துட்டே இருக்குது நம்ம அத்வைதத்தை வெளியில் காட்டணும்னு வச்சுங்கோ சௌரியமா போச்சு நின்றுடுவான் அதனால விழுந்து விழுந்து அவனுக்கு முன்னால நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும் நமஸ்காரம் பண்றா கண்ணனுடா சொல்லுவோம் அப்படி இருந்தா இதாயிடும் ஆனா இது என்ன ஆகும் கேட்டால் இதுல பல விஷயம் கேட்டு இப்படி சொன்னா அப்படி இருக்கு அப்படி சொன்னா அப்படி இருக்கு அதெல்லாம் சொன்னா நிறைய ஆயிடும் அடுத்த க்ளோ அடுத்த ஸ்லோத்துக்கு போகும் அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத பொறுத்து எந்த இடத்துல இருக்கோங்கிறத பொறுத்து இப்போ நம்ம வந்து இமயமலைக்கு போயிடுறோன்னு வச்சு உங்களேன் ஏதோ ஒரு இடத்துல போய் தனியாக இருக்க போகிறோம் இமயமலையில் அப்படின்னா அங்கே போய் வந்து கோயில் பூஜை நமஸ்காரம் எல்லாம் தேவையில்லை நமக்கு தான் நிறைய ஸ்லோகங்கள் கீதை எல்லாம் அது இருக்கணும் அந்த சொத்து இருக்கணும் உள்ள அதனால் அங்கே உட்காந்துன்னு நீங்கள் குகையிலேயோ இங்கேயோ கரையிலையோ நதிக்கரையிலையோ உட்காந்துன்னு பேசாமல் தியானம் பண்ணலாம் ரெண்டு சும்மா இருக்கணும் ஆனால் இன்னும் விவகாரம் சும்மா இருந்தால் வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்கு நிறைய பேருக்கு எங்கயா அங்கத்தையா பண்ண தோணும் அப்படி இல்லாம நெருந்தன அனலகா இவ அப்படியே எத்தனை மணி சும்மா இருக்க முடியும் இந்த சரீரம் இருக்கிறதுனால அதுதான் நகி தேகபுருத்தா சக்கியம் தெத்தும் கர்மாணி அசேஷத்தாக இருந்தார் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அப்படியே கர்மாவை அடியோட விட்டுட முடியாது ஏதோ குளிக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் அதெல்லாம் இருக்கேன் அதெல்லாம் விட முடியாதுன்னே சொல்கிறார் இல்லாட்டி சமாதீன இருக்கணும் என்ன பண்ணுறது சொல்லுங்க எடுத்து செத்து போகணும் சாவு தானாக வராது தானாக வரணும் நாமளாக செத்த ஒரு தோஷம் ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சந்யாசி வாழ்கிறதுக்கும் வருத்தப்படுறதோ சந்தோஷப்படுறதோ கூடாது சாகரத்துக்கும் வருத்தப்படுறதோ சந்தோஷப்படுறதோ கூடாது போரும் ஞானம் தான் அடைஞ்சுட்டோமே செத்து போயிடலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது அதுவும் பாபம் சில பேர் அப்படி நினச்சின்ட்டு இருக்காங்க அதான் வாழ்க்கையில் பெற வேண்டியதெல்லாம் பெற்றாச்சு இனிமேல் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படி தோல்றதுன்னு வச்சு உனே அது தப்பு அதுவும் தப்பு சில பேர் அதை வந்து நியாயப்படுத்திடுவாங்க இல்லை இனிமேல் வந்து நம்மளா ஏதாவது பண்ணிடுவோமா அப்படின்னா அதுவும் நித்தியாதாரம் சொல்லிடுவோம் எப்படி இதெல்லாம் இந்த விபரீதங்கள்லாம் வந்துவிடக்கூடாது மன மரணத்திலேயோ வாழ்றதுலேயோ துக்கமோ ரெண்டுலையும் கூடாது வாழ்றதில் சந்தோஷமும் இருக்கப்படாது வாழ்றதில் வருத்தமும் இருக்கப்படாது சாகிறதுல சந்தோஷமும் இருக்கப்படாது செத்துட்டா சந்தோஷம் நினைக்கக்கூடாது செத்துட்டா சொத்துடுவேணும்னு வருத்தப்படவும் கூடாது ஆக வாழ்வதற்கு விருப்பமோ வெறுப்போ வாழ்வதில் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது சாவதிலும் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது அதுதான் இதனுடைய பிரயோஜனம் மறக்காதிக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கு சர்வாபிலாபிக சர்வ சிந்தாசமுத்திதிர்திருஜ்யோதி சு ஜதிரலோய மேலும் ஆத்மா அல்லது பிரம்மன் அஜாதி அதனுடைய லக்ஷணத்தை சொல்ற இதெல்லாம் நமக்கு மனசில் வாங்கிக்கணும் அதுக்காக வேண்டி இப்போ அஜம் அனித்ரம் அஸ்வப்ரம்லாம் என்னென்ன என்ன புரிஞ்சுக்கணும் அகம் அகம் ஸ்தூல ஷரீர ரஹிதா நாகம் விஸ்வஹா நாகம் விராட் நான் என்ன நீக்கிற போதே ஈஸ்வரனையும் நீக்கி விடுறேன் நாகம் விஸ்வஹாங்கிற போது என்ன பொறுத்த வரைக்கும் நான் விராட்டை சேர்த்தே நிஷேதம் பண்ணுறேன் நாஹம் விஸ்வஹா நாஹம் விராட் என சைதன்யத்துக்கு தானே விராட் விஸ்வன் கல்பிதம் அதே மாதிரி நாகம் தைஜசா நாகம் ஹிரண்யகர்பா இப்படியே போட்டுக்கணும் நாஹம் பிராஜா நாஹம் ஈஸ்வரா அகம் ஸ்தூல சரீர காரணீர ரஹிதஹா இதெல்லாம் இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கியான காரணசரீர ரஹிதஹா அகம் அனாமகா அரூபகா சர்வதா பிரகாசமானஹா ஸ்வரூபகா ஒரு ஸ்லோகம் சொன்னேன் எனக்கு ஞாபகம் இருக்க உங்களுக்கு தெரியாது இங்கே இல்லை இது முன்னாடி கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்லோகம் அதனால வித்யாரண்யர் சொல்லியிருக்கார் பஞ்சதிசையில் பிராசம் ஒரு சக்தால பிரகாசத்துக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய பிரகாசம் அந்த சத்திய பிரகாசம் சத்திய பிரகாசம் சத்திய பிரகாசம் எல்லாம் மிச்சா பிரகாசம் சூரியன் சந்திரன் எல்லாம் பிரகாசம் தான் நம்ம அந்த புத்தி எல்லாம் மிச்சா பிரகாசம் தான் பிரம்ம பிரகாசம் ஒன்றுதான் சத்திய பிரகாசம் பிரகாசாத்மிகையா சக்தியா பிரகாசானாம் பிரகாசக பிரகாசம் பிரகாசப்படுத்துகிற பொருளுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கிறவன் பிரகாசம் ஒளி இந்த ஜட பிரகாசம் இல்லை சைதன்யம் விளக்கினை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை கண்டு விளக்கில் விளக்கை விளக்க வல்லார் விளக்குடையான் பிழல் மேவலுமாமே படிக்கிறோம் விளக்கினை ஏற்றி வெளியை அறிவின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் அப்படிலாம் பாட்டு இருக்கு திருவந்திரத்தில் பிரகாஷாத்மிகா சக்தியா பிரகாசாம் பிரகாசகா பிரகாசயதி யோ விஸ்வம் எவன் வந்து யகா விஸ்வம் பிரகாசயதி எவன் இந்த பிரபஞ்சத்தையே சைதன்யமா இருந்து பிரகாசப்படுத்துறானோ அந்த பிரம்மன் சோயம் ஆத்மா அந்த ஆத்மா நமக்கு பிரகாசிக்கட்டும் விளங்கட்டும் நல்ல ஸ்லோகம் அது நம்ம ஒரு பிரார்த்தனை மாதிரி இருக்கும் பிரார்த்தனையாக பண்ண முடியும் பிரகாசாத்மிகா சக்தியா பிரகாஷ் பிரகாசக பிரகாசயத்துவயமாத்மா பிரகாசதாம் சகிருத் விபாதத்துக்கு திரும்பவும் இந்த அர்த்தத்தை சொன்னேன் அப்புறம் அகம் நிருபார சர்வ பிரகாச அகம் அசூன்ய அதுதான் முக்கியம் அகம் அூன்யிர அதிஷ்டம் பண்றதுக்காக அமனிபாவ உபாய பிரம்ம லட்சணி அப்படி சொல்லணும் நானே இப்ப தான் சொல்றோம் சொல்றேன் அமனிபாவ உபாய லக்ஷணா அமனீபாவ உபாயம் என்ன பிரம்ம லட்சண தியானமேவனிபாவத்துக்கான உபாயம் இதெல்லாம் உபாயம் அது மேலும் சொல்றார் சர்வ அபிலாபிக அபிலாபான்னு சொன்ன ஒரு சக்தி என்ன இருக்கு ஒரு ஸ்லோகமே இருக்க ஸ்லோகம் இருக்கு இந்த நாக்குல லக்ஷ்மி குடி இருக்கா இந்த நாக்குல நண்பர்கள் இருக்கிறார்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் நாம் வாழ்க்கையில் கட்டுப்பட கட்டுப்படுறது இந்த நாக்கு தான் பீஷ்மர் அதனால தான் மாட்டின் என்ன நாக்கு தான் மாட்டிக்கிறோம் அப்புறம் வந்து நாக்கு சில பேர் சில பேர் நாக்கு தா சரியா உபயோகப்படுத்தலாம் சாவு கூட வரலாம் ராஜா கிட்ட போய் சொல்லிவிட்டான் அப்படின்னு சொன்னால மரணம் கூட வரலாம் லக்ஷ்மி திருவம் நாக்கு ஒரு கரணம் இந்த கரணத்தை மாண்டூக்கிய காரிக உபன்யாசம் பண்றதுக்கு உபயோகப்படுத்தப்படாது நேற்றி கூட பார்த்தோம் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு வாயே வாழ்த்துகண்டாய் நாங்கள் எதுக்குன்னா வாக்கு கரணம் இது வாக்கரணம் எல்லாமே சேர்ந்த முகம்னே பேர் இது கரணம் என்ன சொல்றார் அபிலாபஹா சுங்கராச்சாரிய சொல்றார் அபிலப்யத்தே அனேன இத்தி அபிலாபகா வாக்கரணம் சர்வ பிரகாரஸ்ய அபிகானஸ் எல்லாத்தையும் வந்து எல்லா எல்லா விஷயத்துக்கும் நாக்கில் பேர் வச்சுருக்கோம் தெரியலேன்னா தெரியலேன்னு சொல்கிறோம் தெரியலேன்னு சொல்கிறோம் இப்போ ஒருத்தர் பார்க்குறவங்க நமக்கு வரவங்க கிளாஸ்க்கு வரவங்களுக்கு நிறைய பேர் பேர் தெரியல அவங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சுக்கிறோம் நம்ம அடையாளத்தை வச்சுன்னு அந்த அடையாளத்தை வச்சுன்னு சொல்கிறோம் இப்படி இருப்பார் அப்படி இருப்பாரு அடையாளத்தை வச்சுன்னு சொல்கிறோம் பேர் தெரிய மாட்டேங்குற சில சமயம் எப்படியோ அந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோம் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் எதுக்கு சொல்றேன் இந்த வாக்கு கரணம் கிடையாது ஆத்மாவுக்கு வாக்கரணம் இல்லைங்கிறது ஏன் இதை ரொம்ப முக்கியமாக போட்டாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பேச்ச நிறுத்துன்னு அர்த்தம் அமணிபாவம் பரணும்னா வாயமூடு அர்த்தம் ஒரு வார்த்தைக்காக சொல்றேன் அதுக்காக வாய மூடுன்னா என்னோட பேசினா நல்லதை பேசு சித் பகன் சுவாமி சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா தீயவைகளை தவ விஷய தீய விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை பேசுவது மௌனத்தின் முதல் படி நல்ல விஷயங்களை அளவாக பேசுவது மௌனத்தின் இரண்டாவது படி அளவாக பேசுகின்ற நல்லவற்றையும் விட்டு விடுவது மௌனத்தின் மூன்றாவது படி அதுக்கு மனசு அடங்கினா தான் பேச்சு அடங்கும் பேச்சு அடங்கணும்னு சொன்னா பார்வை அடங்கணும் சொல்ல அடங்கணும் விஷயங்கள் அடங்கினாத்தான் பேச்சடங்கும் பேச்சடங்கடங்கும் மனம் அடங்கினாத்தான் அறிவு கிடைக்கும் அறிவு கிடைச்சாதான் உண்மையிலேயே எல்லாம் அடங்கும் ஓரளவுக்கு அடங்கினாத்தான் அறிவே கிடைக்கும் அப்புறம் அறிவு கிடைச்சுன்னா முழுசா இது தானா அடங்கிடும் முதல்ல நாம டெலிபரேட்டா இதை கண்ட்ரோல் பண்ணணும் விவேகபூர்வக சாதனம் சமதமாதி எல்லாம் பழகணும் நோபச்சார கதஞ்சுனா சமாதானாதினா சமதமாதி கிடையாதுன்னு அர்த்தம் விவேகமாவது சாதன சதுஷ்டயமாவது சம்பத்தியாவது சிரவண மரண நிதித்தியாசமே முடிஞ்சு போச்சு நிதி சவண மரண நிதித்தியாசனம் வேண்டான்னு சொல்லித்தான் நிதித்தியாசம் அப்படி பண்ணிட்டா என்ன ஆகுதுன்னா நிதித்தியாசனமும் தேவையில்லை அதுக்கப்புறம் ஒன்று எதிர் யாதிருச்சிக்கோபவே அப்படி சொல்லியிருக்கு யாதிச்சிக்கோ என்னோ பண்ணிட்டு அதனாலதான் அப்படியே பேசாமல் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க ஒன்றும் பண்றதில்ல பண்ணினாலும் பண்ணலாம் பாணிபம் செய்யணும் செய்வர் மாத்தவம் செய்யணும் செய்வர் ஒன்றும் செய்யாமல் இருப்பினும் இருப்பர் அதான் சும்மா இருக்கிற சாமியார் சும்மா இருக்கிற சாமியார் சும்மா இருக்கிற சாமியார் அவர் வந்து எதுவும் அக்கிரமம் பண் பண்ண மாட்டார் தர்மமும் பண்ண மாட்டார் நிஸ்திரை குண்யே பசி விசரதாம் கோவிதிக் கோஷேதா சுகாஷ்டகம் சொல்லுகிறது இந்த மாண்ட ஊக்கியத்தில் தான் கடைசியில் இந்த சுகாஷ்டகம் வேறு போட்டிருக்காங்க வித்யா இது கைலாசாசிரம புஸ்தகத்தை ரிஷிகேஷ் மாண்டவீக்கியத்தில் தான் எனக்கு ஒரு ஞானகம் நம்ம நாளுக்கு முன்னாடி பார்த்துட்டு இதில் இல்லை ஆ இருக்கு இது இல்லையே பார்த்திருக்கேன் அதுல வந்து கடைசியில சுகாஷ்டம்னு போட்டிருப்பாங்க கோவிஜி என்ன சட்ட திட்டங்கள் சட்ட திட்டத்தை கடைபிடித்து சட்ட பயனை அடைந்தவனுக்கு சட்ட எதற்கு அப்படி சொல்லணும் சட்டத்திட்டத்தை கடைபிடித்து விருப்ப வெறுப்பை நீக்குவதற்காக சட்ட பின்பற்றி சட்ட பயனை பெற்றவனுக்கு சட்டதிட்டங்கள் எதற்கு இந்த சர்வ அபிலாபிகா அப்படின்னு சொன்னா சங்கராச்சாரியர் சொல்றார் இந்த நாக்குங்கிறது உபலக்ஷணம் எல்லா தசஇந்திரியங்களும் அப்படிங்கிறார் நாக்கு வாக்கு வந்து உபலக் வாக்கரணம் உபலக் வெறும் நாக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பேச்சு வராது அதனால சேர்த்து அதுதான் கொஞ்சம் மாத்தி விட்டேன் அப்புறம் முகம்னு நாக்கு இருந்தா நாக்கு நாக்கு ரொம்ப முக்கியம் ஆக இந்த வாயே வேணும் ஏன்னா இந்த அப்படின்னா இல்லாதம் ஓஷ்டத்துலேருந்து வர்றது தானே ப பூஸ் பண்ணணும்னா உதடு ரெண்டும் சேரணும்னா ரெண்டுக்கும் அது தந்தியோஷ்டம் இப்படின்னா பேர் சொல்லிருக்காங்க அகுஹ விசர்ஜனியான கண்டுறம் இருக்கு அவன் மற்ற வார்த்தைகளை பேசுவதில்லை அவன் அத்திவாதி பிரம்மண தவிர வேற பேச மாட்டான் நாத்திவாதி பவத்தே சில பேர்லாம் விரதம் எடுத்துப்பாங்க நான் பார்த்திருக்கேன் அந்த காலத்தில இப்ப எல்லாம் சங்கல்பம் பண்ணிப்பான் வச்சு வாக்கியார சங்கல்பம் என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் பரநீந்த பண்ண மாட்டேன்னு ஒரு விரதம் அது ஒரு விரதமா எடுத்து பண்ணுவாங்க அதெல்லாம் இப்ப எல்லாம் அவர் பக்கத்துல ஒருத்தர் சொல்றார் யாராவது இருந்தா இன்னொருத்திரம் எடுத்துட்டு ரஹிதா விகதா அப்ப என்ன ஞானேந்திரிய ரகிதஹா கர்மேந்திரிய ரகிதா இதெல்லாம் அமனிபாவத்துக்கு சாதனம் என்னன்னா எனக்கு கண்ணு சரியா தெரியலன்னு சொன்னா கண்ணு தானே தெரியல நான் எனக்கு அதுக்கு என்ன ப்ராப்ளம் அது இந்திரியேந்திரியானேந்திரியம் வேலை செய்யல அகம் சக்ஷுரகிதா காணஹ காணஹ ஒன்றக்கண்ணுன்னு அர்த்தம் அஹம் நானஹ அஹம்னா அந்த தியானத்துக்கானது நான் குருடன் அல்ல நான் ஒன்றை ஒன்றக்கண்ணன் அல்ல நான் ஊமை அல்ல எனக்கு பேச முடியலையேங்கிற ப்ராப்ளம் இல்லை இப்போ திடீர்னு நாக்க எழுத்து விட்டு பேச முடியாம போய் எடுத்துன்னு வச்சு கூட தொண்டை கட்டி எடுத்தோன்னா அதுக்கு தானே ப்ராப்ளம் எனக்கு ஒன்றும் இல்லையே கரணத்துக்குத்தானே தோஷம் அது கரணத்தோட தன்மைப்படி அதுக்கு வேண்டியது கிடைச்சா இதாகும் அது ஆகாரம் ஏதாச்சுன்னா இதாகும் அதுக்கு கர்மா வேற உட்கார்ந்துருக்கு ஆயிரத்தி எட்டு என்ன வந்து இது ஆகாரம் ஒன்று சம் ஆகாரத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு கர்மாவோட சம்ம முக்கியமாக பார்த்தா கர்மாதான் சம்மந்தப்பட்டிருக்கு கர்மாவை பொறுத்து தானே இந்திரியங்கள்லாம் விவகாரம் பண்ணுறது எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் திடீர்னு முதுகு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் என்னத்த பெல்ட்டை போடு கோடி ரூபாய் தங்கத்திலே போட்டுக்கோ பெல்ட்டு என்ன பண்ண முடியும் முதுகு போனது போனது தான் அதுக்கு ஒரே வழி என்னென்னா நாகம் முதுகு நான் முது அல்ல நான் கால் அல்ல நான் கை அல்ல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை ஏன்னா அந்த மைண்ட் இது பண்ணுறது எனக்கு பேச முடியல அப்படின்னு துக்கம் வருது அப்போ உடனே சத்தியம் வந்துடுறது பேச முடியலங்கிறது சத்தியமா மிச்சையா தெரியும் மிச்சயம் தெரியும் ஆனா சுவாமி தாங்க முடியலையே பாண்டுவாத்துட்டேன் ஒரு தினத்துக்கு மூணு தரம் கூட படிச்சு பார்த்தேன் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஆகினால என்னன்னா அகம் அண்ணா அந்தன் இல்லை இல்ல என் கண்ணு ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு ரொம்ப அபிமானம் வைக்காதே ஐம்பத்தஞ்சு வயசாச்சு நான் கண்ணாடி போடல அப்படின்னு சொல்லி பற்று வச்ச திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு தகராறு வரும் இந்த பற்று அதுக்கு இவ்வளவு நல்லா இருந்த கண்ணு இப்படி ஆகி போயிடுத்து அப்படின்னு ஒரு துக்கம் வரும் காது விஷயத்திலேயே அப்படித்தான் யாருக்கு சில இவனுக்காது சரியா கேட்கலன்னு தெரியாது யாரும் சரியா சாப்பிடுறதே இல்லை உங்களுக்கு சத்தமே வரமாட்டேங்கிறது ஒருத்தன் காது சரி இல்லப்பா காது சரியில்லை நீ அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் யாருக்கும் சத்தமாவே பேசுகிறேன் வயசு தொண்ணூத்தி அஞ்சாணத்துக்கு பிறகு காது சரியா இருக்கணும்னு நினைச்சா இருந்தா அதுக்கு என்ன சில பேருக்கு பாக்கியவசம் ஏதோ கர்மா சில பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இத்தனை வயசாக இந்த கிழத்துக்கு நம்ம அங்க பேசினா இங்க எல்லாம் கேட்கறது பழக்கத்துல விவாஜிதா சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அது போட்டு எழுதுறேன் வரந்து அகம் சர்வேந்திரியர் நல்ல ஒன்றும் கிடையாது இதை ஒன்றுனா எந்தெந்த வருமோ அதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஞாபகம் வச்சுடணும் ஒரு மாதத்துக்கு கண்ணு போயிட்டா நான் எப்படி என்ன நினச்சிப்பேன்னு உள்ளே போட்டு வச்சுடணும் ரிஜிஸ்டர் பண்ணிடணும் மித்யா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் மித்யா தான் ஞாபகம் ஆனால் பண்ணி ஆகணுமே பண்ணி ஆகணும் அதை வந்து பண்ணி வச்சுருட்டா அது சரிதாக இருக்கும் மிச்சா ப்ராப்ளம் வரபோது இந்த மித்யா அந்த சக்தி இது சர்வேந்திரிய விவர்ஜிதா அப்புறம் சர்வ சிந்தா சமுட்சிதா எண்ணங்களும் நான் அல்ல சிந்தான்னு சொன்னா இந்த இடத்துல சிந்தியத்தை அனையா இத்தி சிந்தா புத்தி எந்த புத்தினால் இது ரெண்டு அர்த்தம் புத்தி அந்த அர்த்தம் எண்ணங்கள் எங்கு தோன்றுகிறதோ எண்ணங்களின் இருப்பிடமாக நான் இல்லை அப்படின்னு அர்த்தம் எண்ணங்களின் இருப்பிடம் நான் அல்ல எண்ணங்களே இல்லைன்னு அர்த்தம் எனக்கேது எண்ணங்கள் எண்ணங்கள் இல்லை சர்வ சமுத்திதான் சொன்ன ரஹி விகதா ரஹிதான் அர்த்தம் சர்வ சிந்தா சம் உத்திதா நீங்கியவன் எண்ணங்களிலிருந்து அறவே நீங்கியவன் நான் எண்ணங்கள் எண்ணங்கள் தோன்றும் இடம் நான் அல்ல எனக்கும் எண்ணத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை எண்ணங்கள் ஒரு தோற்றம் அப்படிங்கிற இது இப்படி இருக்கிற போது எந்த எண்ணத்துக்கு மதிப்புண்டோ சத்விருத்தியாவது அசத்வருத்தி ஆகுது சொன்னேன் சத்விருத்தி அசத்விருத்தி மிஸ்ரவருத்தி எல்லா விற்பியும் நீங்க விடுறது அதனால என்ன ஆடுறதுன்னா எப்படங்கிட்டு சுப்ரஷாந்தா நம்ம புரிஞ்சுக்கலாம் கர்ம யோகேனா உபாசனையா பிரசாந்த பிரம்மாத்ம ஐக்கியான சுப்ராந்த நம்ம பாஷில் எப்போ இருந்தாலும் இது போட்டுக்கணும் கர்மயோகம் பண்ணினாலே ஓரளவுக்கு சாந்தி வந்துடும் அப்புறம் உபாசனை பண்ணினா பிரகர்ஷேன சாந்தி அப்புறம் வேதாந்த கௌடபாதை காரியம் படிச்சுட்டோம்னா ஆர்வமாக படிக்கணும் ஆர்வமாக படிக்கணும் படிச்சுட்டோமானா என்னென்ன சுப்ரஷாந்தா சுப்ரஷாந்தானந்தா பேர் வச்சுக்கிடலாம் வேறு ஒரு சாமியார் கிடச்சாருன்னா அவருக்கு பேர் வச்சுக்கிடலாம் சுப்ரசாந்தானந்தா அப்படின்னா அந்த பேரை வச்சா சுப்ரசாந்தா ஆகணும் சரி சே அப்படிலாம் பண்ண சுப்ரசாந்தா சுப்ரஷாந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது சுப்ரஷாந்தா அடங்கிறது அப்படின்னா எண்ணங்களை எண்ணங்களோட எனக்கு சம்பந்தம் இல்லை உடம்போட சம்பந்தம் இல்லை இது ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பண்ணி கொடுக்குறது பாருங்கள் இந்த ஸ்லோகங்கள்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ரொம்ப இது அப்புறம் நிறைய இருக்கு எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு இருந்தாலும் இது ரொம்ப இப்ப நம்ம படிக்கிற போது நன்றாகவே தெரியும் சுப்ர சாந்த சக்ருத் ஜியோதி ஏற்கனவே சொன்னதா சக்ருத் திபாத்தோட அர்த்தம் சர்வதா பிரகாசத்தை காலத்தையும் இடத்தையும் பொருளையும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது எல்லா காலத்தையும் அது ஒளிர்விக்கிறது காலங்களுக்கு உட்படாமல் காலத்தை ஒளிர்விக்கிறது காலம் ஒரு அதிசயமான விஷயம்தான் காலகா தேசகா வஸ்து கால தேச வஸ்துக்களை ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறது சைதன்யம் சக்ருத் ஜோதினா சுத்த சைதன்யம் நித்திய சைதன்யம் நித்திய சைதன்யம்னா அது ஏதோ காலத்துக்கு உட்பட்டதுன்னு நினைச்சுக்காதீங்க காலத்தை காலாத்தீத்தாலகாசகா காலத்தை கடந்தது காலத்தை ஒளிர்விப்பது சக்ருத் ஜோதிஹி சமாதி அப்புறம் சொல்றேன் நான் அடுத்தது என்னன்னா அச்சலகா அச்சலக என்ன அர்த்தம் எதற்கும் நான் அசையமாட்டேன் அச்சலக பிரம்மன் வந்து அச்சலமானது அசையாதது நம்ம என்னென்னா ஒரு சின்ன விஷயம் வந்தாலே ஆடி போயிடுறோம்னா சொல்கிறாங்க இல்லையா வாழ்க்கையில் ஆடிட்டாரப்பா இந்த ப்ராப்ளம் வந்தவுடனே தாங்க முடியல ஆடி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எதுக்கு ஆடணும்ப்பா என்ன ஆகிடுத்துன்னா இல்லை இல்லை உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பயத்தில் கேன்சர் வந்துருக்கு வயத்தில் தானே வந்துருக்கு வந்துட்டு போயிட்டுவேன் இல்லை தொண்டையில் வந்துருக்கு வந்துட்டு போட்டுவேன் சுவாமி படிக்கிறது மாதிரி இது வருமா வரணும் வரலன்னா படிச்சது என்ன பிரயோஜனம் படிக்கிறேன்னா என்ன பல்லன்னா இந்த ஜானம் பலம் வரலன்னா அப்புறம் இந்த சாஸ்திரம் படித்ததுக்கு என்ன பிரயோஜனம் வரணும் அச்சலஹான்னா என்ன அர்த்தம் நான் இது ஒரு அர்த்தம் சொல்றேன் பிரம்மனுக்கு பேர் அச்சலா நம்ம இதை அடிக்கடி பார்த்துட்டோம் கீதையிலே பார்த்த விஷயந்தான் நித்திய சர்வகதஸ்தானோர் அச்சலோயம் சனாதன படித்ததுதான் அதுதான் இது தெரிஞ்சதுக்கு பிறகு சில சமயம் வரும் சுவாமி விவேகானந்தர் கதை இதுல வருது சிஸ்டர் வந்து சூசைட் பண்ணிய சூசைட் பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதை கேட்டவுடனே அவருக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது என்ன இவ்வளோ பெரிய மகாத்மான்னு சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்ட உங்களுக்கே இப்படி நீங்கள் ஏன் இது வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறார் என்ன என் நெஞ்சு என்ன நல்லால் பண்ண வச்சிருக்கு பண்ணியிருக்கு நெஞ்சிண்டியா எனக்கும் மனசு இருக்குது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஆனால் ஒன்று ஏன் உனக்கு எனக்கு வித்தியாசம் நீ அழ ஆரம்பித்தான் நாலு மாதம் எடுத்துகிட்டு இருப்பேன் நான் இப்ப அஞ்சு நிமிஷத்தில் நிறுத்திப்பேன் வித்தியாசம் அஞ்சு நிமிஷத்தில் நிறுத்திப்பேன் இது நடந்திருக்கு பெரியவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி அதனால வந்து அதுக்காக இப்படி இப்படி இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை ஆனா இந்த ஞானம் வந்து சும்மா இருக்காது எப்போவும் இதுல இருக்கிறவருக்கு எப்படி வரும் ஆஹ் இல்லை அச்சலா அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ தூங்க போற வரைக்கும் வேதாந்த சித்தனையில இரு அப்படியே சாகர வரைக்கும் வேதாந்த சிந்தனையில இருக்கெல்லாம் வந்து இந்த காமக்ரோதங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நேரத்தை கொடுத்துடாதே காலம் நயே வேதாந்த சிந்தையா ஒரு ஸ்லோகம் தூங்கப் வரைக்கும் வேதாந்தத்தையே நெனை சாக வரைக்கும் வேதாந்த கருத்துக்களையே நினைத்து கொண்டிரு ால காலத்தை வேறதுக்கு அவகாசம் கொடுக்காத என்ன காமாதீனாம் காமாதீனம் என்ன காம குரோத இல்ல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா போட்டு காமாதீனாம் மனாகப்பின அல்பமபி அல்பமபி அவகாசவியா கொஞ்சம் கூட அதுக்கு டைம் கொடுத்துடாது கொடுத்தேன் அது இதோட டைத்தை எல்லாம் போய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகம் அதனாலதான் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம் சர்வ சிந்தா சமுத்திதா சுப்பிரசாந்தா சகிருஜோதி அச்சலகா அச்சலகான்னு சொன்ன அசையாதவன் எந்த விஷயத்திலையும் சரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்காது முடிஞ்சதை பிளான் பண்ணு எக்ஸிக்யூட் பண்ணு நடத்து சொல்லு அப்புறம் வந்து எனக்கு இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லி புலம்பின் அச்சலகா அப்புறம் என்னதுன்னா அபயஹா ஏன்னா இது வந்து அது கேது பயம் இல்லாததுனால அச்சல அபயத்வாத் அச்சல பயம் இல்லை அப்படின்னு போடலாம் அச்சலத்வாத் அபயா அப்படின்னு சொல்லலாம் அசையாததால் பயமற்றவன் பயம் இல்லாததால் அசைவதில்லை அபயாங்கிறது பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே நிர்பயம் பிரம்ம பயத்தில் மனசுல மனசை பார்க்கிற போதே மனம் ததேவ நிர்பயம் பிரம்மன்னு சொல்லப்பட்டது ஆஹ் பயப்படுறதுக்கு வஸ்து இருந்தா தானே பயம் பக்தி அத்வைதே கதம் பீதி அத்வைதத்தில் பயப்படுறதுக்கும் இல்லை அன்பு செலுத்துறதுக்கும் இல்லை புறாமப்படுறதுக்கும் இல்லையே எந்த கெட்ட குணத்தை வெளிப்படுத்துறதுக்கும் அத்வைதில் ஹோப் இல்லை இல்லையா எந்த நல்ல குணத்தை வெளிப்படுறதுக்கும் அத்வைதில் ஹோப் கிடையாது நல்ல குணத்தை வெளிப்படுத்துவதற்கும் அத்வைதத்தில் வாய்ப்பு தீய குணங்களை வெளிப்படுத்துவதற்கும் அத்வைதத்தில் வாய்ப்பு எனவே தீய குணத்தினால் நல்ல குணத்தினால் தீய குணத்தை வென்று நல்ல குணங்களையும் மெஞ்ஞானத்தினால் நீக்கிவிட வேண்டும் அதனால தான் சந்யாசிகள் நமஸ்காரமும் பண்றதில்லை ஆசீர்வாதம் பண்றதில்ல சொல்லுவாங்க ஞானிகள் வந்து வாழ்த்துறதும் கிடையாது வணங்குறதும் கிடையாது ஆனா இதெல்லாம் விவகாரத்தில் பண்ணிட்டு இருக்கும் உண்மையிலே யாரை யார் வாழ்த்துறது யாரை வழங்குறது வணங்குறதுக்கு ரெண்டாவதா ஒரு பொருள் இருக்கா வாழ்த்துறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கா இருக்கிறது ஒரே பொருள் தானே இது இதெல்லாம் கேட்கற போது என்னவோ பண்ணும் அதுக்கப்புறம் இதை முடிஞ்ச உடனே அங்க போய் உட்கார்ந்து வாழ்க வாழ்க சொல்லிட்டு தெரியும் நம்ம வாழ்த்த வாழ்க்கை சொல்றவன் யாரு பிரம்மன் வாழ் வாழ்த்த வாங்குறவன் யாரு பிரம்மன் இப்ப என்ன பண்றதுன்னா பிரம்மனே பிரம்மனை வாழ்த்திக்கிறது பிரம்மனே பிரம்மனை வந்து வணங்குறது அதுதான் நடக்கிறது பிரம்மமே பிரம்மத்தை வணங்குகிறது பிரம்மமே பிரம்மத்தை வாழ்த்துகிறது நாமளே நம்மளை வாழ்த்திக்கிற மாதிரி நம்மளை வாழ்த்துக்கிறோம் நம்மளை வணங்கிக்கிறோம் நாம் வணங்குவதெல்லாம் நம்மை நாமே வணங்குவது வாழ்த்து வாழ்த்துவதெல்லாம் நம்மை நாமே வாழ்த்திக்கொள்வதுதான் ஆகினாலும் என்னென்னா வணங்குவதும் வாழ்த்துவதும் நல்லது நல்லது விவகாரத்தை எப்படி இதுதான் இதுதான் இதுதான் பியூரத்தை ால் மா பரிபூர்ண அத் தோதே இன்னும் பண்ணும் இல்லாட்டி அதனாலதான் என்ன பண்றான் இந்த தத்துவம் தெரிஞ்சதுனாலதான் எல்லாரையும் தானாவே பாக்கிறதுனால தன்மையில இருக்கிற அந்த வெளிப்படுத்துறான் இருக்கேன் அது மாதிரி போறேன் ஆனா ஒண்ணு இந்த பாடி மைண்ட்ஸ் இருக்கு அதனால எல்லாரையும் சிரிச்சுட்டே இருக்க முடியாது இந்த சரீரம் மனசு புத்தி எல்லாம் இருக்கா இல்லையா அதனால என்ன பண்ண முடியும் சில பேர் ஏதோ பக்கத்தில் வந்தால் ரெண்டு பேர் எல்லா கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு ஒருத்தராக நீயும் நான் தான் உண்மையை நன்மை காட்டுகிறேன் அப்படின்னு ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு கூட்டு நாயை கூப்பிட்டு பன்றியை கூப்பிட்டு கழுதையை கூப்பிட்டு ஒன்று ஒன்றாக உண்மையை நான் அன்பை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணணுமா என்ன அது பேர் பைத்தியம்னு பேர் இதுதான் பியூர் அத்தைத்தம் பியூர் அப்ப அம்மா சமாதி அல்ல என்னது அச்சலகா அபயஹா இது பார்த்துட்டோம் அபயே அபயமே பயமே கிடையாது எங்கே பயப்படுறதுக்கு பயப்படுறதுக்கு ஒரு வஸ்து இருந்தால் தானே பயப்படுறதுக்கு எதுக்கு பயப்படணும் ஒரு நாள் இன்செக்யூரா ஃபீல் பண்ணவே மாட்டான் நிறைய பேருக்கு பயமாக இருக்கும் வாழ்க்கையை என்ன ஆக போகிறதோ ஒரே பயமா இருக்கு தாத்தா பாட்டிக்கு தான் கவலை போகிற போது யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் போகணுமே நல்ல எண்ணம் தான் தப்புன்னு இல்லை ஆனா அப்படி மீறி வந்து என்ன பண்றது அதுக்கு ரெடியாகவும் இருக்கணும் வராமல் இருந்தால் நல்லது வந்ததுன்னு அதையும் தாங்கிக்கிற சக்தியை கொடுத்துடும் அப்படி கேட்கணும் ஏன்னா கர்மா என்ன வருகோ யாருக்கு தெரியும் நம்ம கர்மா எந்த ரூபத்தில் இருக்கோ தெரியாது நல்லதாக இருக்கணும்னு பிரார்த்தனை பிரார்த்தனை ஒன்னாலும் வீண் போகாது பிரார்த்தனை பண்ணுவோம் ஆனா அதே சமயம் பயப்படாமல் இருக்கும் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையா பேரே பண்டார பாட்டு நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாட்டு பேரே பண்டார பாட்டுன்னு எழுதியிருக்கு பாரதியார் புஸ்தகத்தில் இதை பண்டார பாட்டை எடுத்துட்டு அரசியல்வாதி பாடினான்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நிஜமாக சொல்லணும் தேர்தலில் தோத்தாலும் அச்சம் இல்லை அச்சம் அப்படி சொல்லி பார்ப்போம் அது சொல்ல மாட்டான் அது வராது அடுத்தது சமாதி இந்த சமாதி சப்தத்துக்கு ரெண்டு மீனிங் சொல்றார் சங்கராச்சாரியர் இது வந்து நான் உங்களை இதுக்கு கோட் பண்றேன் ஒரு ஸ்லோகத்தை கீதையில் ஸ்ருதி விப்தி பண்ணாத்தே என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப்தேகாய தட்சிணாமூர்த்தே நம ஐயனேயனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிநாயேன் செய்யுமாற் காணேன் திருவழி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி ஜகன் மாதா புவனேஸ்வரி தேவிக்கீ சத்குருநாசஸ்வாமிஓ